<laughs> यद्यत। ூய்ணியன்னாச்சிர <laughs> <ब्रह्मानो निन्नतत भवेत। laughs> यद्यत। சச்சிந்தூய்ணோனியன்னாச்சிரிந்தமயம் எல்லாம் இது சர்வாத்மகத்துவம் எங்கும் சர்வம் பிரம்மமயம் அதே தான் கருத்து என்ன சொல்கிறார் எதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் கேட்குறோமோ எத் எது திருஷ்யத்தை எத்யது ஸ்ரூயத்தை அப்படின்னா நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும் எத் எத் ஸ்பிருஷ்யத்தை எத் எத் ஜிக்ரத்தை எத்யத் அனுபூயத்தை சிம்பிளாக போட்டணும்னா எதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் கேட்குறோமோ எதெல்லாம் உகர்றோமோ எதெல்லாம் சுபைக்கிறோமோ எதெல்லாம் தொட்டு உணர்கிறோமோ அத்தனையும் என்னதுன்னா அவர் சொல்றார் பிரம்மணா அந்நத்து தத்து நபவே பிரம்மத்துக்கு வேறாக எதுவும் இல்லை எல்லாம் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டவைகள் அதனால் இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன் இஷ்டத்துக்கு கேட்குறேன்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் தான் பிரம்மன்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னா அதெல்லாம் குறைச்சவனுக்கு தான் இதை சொல்லியே கொடுப்போம் சொல்லொடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் ஏன்னா இல்லாட்டி அது இல்லை அது தர்மமாக போயிடும் அந்நியாயமெல்லாம் நடக்கும் ஆகையினால இங்கே வந்து இது அதுக்கு வேறாக இல்லைங்கிற இந்த தத்துவம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் தான் அதைத்தான் விளக்குறதுக்கு இவ்வளோ இருக்குது பிரம்மத்துக்கு வேறாக எதுவும் கிடையாது எப்படி இதை சொல்கிறீங்க எல்லாம் வேற வேறையாக இருக்குது கேட்குறதுல எத்தனை விதம் இருக்குது ஒரு குரலும் ஒரு மாதிரி இருக்குது ஹாரில் எத்தனை ஹார்ன்னு வச்சுருக்கான் சங்கீதத்தில் எத்தனை ராகம் இருக்குது ஒரே ராகத்தில் வந்து ஜென்ய ராகம்ங்கிறான் அப்புறம் வந்து ஒரு அது வந்து மேடகர்த்தா ராகம் வேறு ஜென்னிய ராகம் வேறு ஏகப்பட்டது இத்தனையெல்லாம் இருக்குங்கிற போது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுதான் அதுக்கெல்லாம் உபனிஷத்துலேயே சொல்லியிருக்கு சாமானிய சப்தகா விசேஷ சப்தகான்னு மைத்ரே பிராமணம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இருக்குது அதனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது வார்த்தை அழகாக போட்டார் தத்வானாத் ஹேது ஞானத்தின் அடிப்படையில் பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை இந்திரியங்களின் நோக்கில் மனதின் நோக்கில் உணர்ச்சிகளின் நோக்கில் வேற்றுமை அறிவின் நோக்கில் அனைத்தும் பிரம்மன்றி வேறில்லை அறிவின் கோணத்தில்னு அடுத்த லைன் சொல்கிறது தத்துவான தத்துவஜான தத்துவ ஜானத்தினால் தத்துவ ஞானத்தினால் இவ்வாறு சொல்லுகிறோம் அனைத்துக்கும் ஆதாரமான மெய்ப்பொருளை பற்றிய அறிவினால் இதை சொல்கிறோம் அணு விஜானி என்ன சொல்லுவார் எல்லாம் அணுமயம் பர் நாம் எல்லா என்ன சொல்கிறோம் எல்லாம் சைத்தன்யமயம் பிரம்மமயம் அதுதான் வித்தியாசம் பௌத்திக விஜயானி எல்லாம் அணுமயங்கிறார் நாம் என்ன சொல்கிறோம் பிரம்ம விஜானி என்ன சொல்கிறார் சர்வம் பிரம்மமமயம்ங்கிறார் அணுவிஞ்ஞானி சொல்கிற அணுமயத்தை எல்லாரும் பார்த்துருக்கோமோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அதுக்கெல்லாம் என்னது ரொம்ப மைக்ராஸ்கோப் எல்லாம் வச்சு பார்க்கணும் அதுதான் எல்லாமா இருக்குது எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் என்னமோ என்னமோ புதுசாக ஒன்று சொல்லு கடவுள் துகள்ங்கிறான் இன்னமும் கோஷா இன்னமும் ஒரு வார்த்தை சொல்லி அது கடவுள் துகள் அப்படின்னு சொல்கிறேன் கடவுளே கடவுளை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம சாஸ்திரப்படி யார் கடவுள் துகளை கண்டுபிடிக்கிறவனே கடவுள் அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி கடவுள் தொகளை யார் பார்த்துட்டுருக்கானோ உட்கார்ந்து படி உத்து பார்க்குறானே ஒருத்தன் இதுதாங்க கடவுள் துகள் அப்படிங்கிறோம் இதிலிருந்தாங்க ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் தான் வருது ஏ பார்த்துட்டுருக்கிறேன் நீ இந்த பாடம் பேப்பர்லேயே வராது நியூஸ்லேயே வராது யாருக்கும் தெரியாது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க இது எந்த லேபரட்டரியில் போட்டு பார்க்குறது என்ன எந்த எந்த இதில் வச்சு என்ன நான் பார்க்கறது பார்க்க முடியாது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் நம்ம இப்படி சொல்கிறோங்கிறதே நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு கூட தெரியல அதுதான் சொன்னேன் இந்த கான்ஷியஸ்னஸ்ஸை எந்த ஃபீல்டில் எந்த குரூப்பில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிறதுனே தெரியாமல் குழம்பின்னு இருக்கான் கான்ஷியஸ்னஸ்ஸை எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிறது இது வந்து சைக்காலஜியில் எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிறதா கெமிஸ்ட்ரியில் எடுக்கிறதா எதில் எடுக்கிறது அதனால் என்னென்னு ஏன் என் டிபார்ட்மெண்டில் ஒரு ஒதுக்குறான் கடைசியில் யார் அத்தனை பேரும் யாருன்னா அதுதான் தத்வஜானாத்து தத்வானாத்து தத் பிரம்ம எப்படிப்பட்ட பிரம்மன் அது சச்சிதானந்தம் அத்வயம் திரும்ப திரும்ப சொல்லணுமா சச்சிதானந்தம் ஆகையினால் சது சித்து ஆனந்தம் அத்வயம்னா என்ன அர்த்தம் இரண்டற்றது சச்சிதானந்தம் அத்வயம் சரி அத்வயம்னா சச்சிதானந்தத்துக்கு அர்த்தம் நான் சொல்லலை ஏற்கனவே பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆக எழுந்த பாருங்கள் இப்போ தான் சொல்லிருக்கோம் சச்சிதானந்த மதுவை ஐம்பத்தி ஆறாவது பாதமே சச்சிதானந்த மதுவை தான் ஸ்லோகம் நீங்கள் என்னென்னா விளக்கம் பார்க்க ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் முதல் ரெண்டாம் பாதத்தில் இதே வரி வந்திருக்கிறது அங்கு விளக்கம் சொல்லப்பட்டது எனவே அடுத்த ஸ்லோகம் போகிறோம்